வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் பொதுவாகவே நாம் எல்லோருமே கடவுளை நம்புகிறோம் கடவுள் அப்படிங்கிறவர் இருக்கிறார் கடவுளுடைய அருள் நமக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் கடவுள் எத்தகையவர் அப்படிங்கிற புரிதலில் மிகப்பெரிய வேறுபாடுகள் நமக்குள்ள இருக்குது அதை எப்படி சொல்ல வர அப்படின்னா காலம் காலமாகவே மனிதர்கள் நல்லவர்கள் தீயவர்கள் தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு இரு இரு பிரிவுகளாகவே பிரிந்து பிரிந்தே இருக்கிறார்கள் ஆனால் இரு தரப்பினருமே கடவுளை நம்புகிறாங்க அந்த கடவுள் யாரை நேசிக்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்கணும் தேவர்களும் அசுரர்களும் கடவுளை நோக்கி தவம் இருக்கிறார்கள் ஆனால் சில நேரங்களில் பார்த்தோம்னா நம்மளுடைய புராணங்கள்லேயும் இதிகாசங்கள்லேயும் அசுரர்களுடைய கை மேலோங்கி இருப்பதை உணர்த்தும் பிறகு தோற்று இருக்கலாம் ஆனால் எப்பொழுது அசுரர்களுடைய கை ஓங்கும் ஏன் ஓங்குகிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா தேவர்களை காட்டிலும் அசுரர்கள் இறைவனை அதிகமாக நினைப்பார்களாம் அசுரர்கள் மிகப்பெரிய தன்னுடைய முழு பலத்தையும் அர்ப்பணித்து தியானம் செய்து கடவுளிடம் அந்த அருளை பெறுவார்கள் தேவர்களும் ஒரு காலத்தில் அப்படி தான் பெற்றார்கள் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தேவர்களுக்கு தேவலோகம் அப்படிங்கிறத வழங்கி கடவுள் தனக்கு அருகாமையே வச்சுட்டார் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த தேவர்கள் அப்படின்னா நாம தான் கடவுள் கூடவே இருக்குமே கடவுள் தான் நம்மளை பத்திரமாக பார்த்துக்கிறாரே அப்புறையே நம்ம அவரை நினைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வந்துடுச்சு அதனால் தேவர்கள் கடவுள் மீது இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை அல்லது கடவுளை நினைப்பதை குறைத்து கொண்டனர் அப்போ கடவுள் நினச்சாரு அடையது இவங்க நம்மளை நோக்கி தவம் இருந்து வரம் பெற்றாங்க நம்மளை மறந்துட்டாங்க அப்படின்னு அப்போ அவர்களுக்கு இறைவன் பாடம் கற்பிக்க நினச்சார் அதனால தான் அசுரர்களுடைய கை ஓங்கும்படியாக செய்தார் பல போர்க்களங்களில் அசுரர்கள் தேவர்களை அச்சுறுத்துவதும் சில இடங்களில் தேவர்களை சிறைப்பிடிப்பது போன்ற கதைகளையும் புராணங்களையும் நம்ம படித்திருப்போம் அது வெறும் கதைகளோ புராணங்களோ அல்ல அது இயல்பானது தான் அது நமக்குள்ளே இருக்கிற குணம் ஏனென்றால் நமக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது அந்த இறைவனை அதிகமாக நினைப்போம் இறைவா எனக்கு அது வேணும் இறைவா எனக்கு இது வேணும் இறைவா என்னை ஆனால் நம்முடைய தேவை பூர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் மறந்துடுவோம் ஆனால் இறைவனும் அப்பாடி தான் இருப்பான் நம்மளுடைய தேவை பூர்த்தி அடைஞ்சோன்னே இறைவனை மறந்துட்டோன்னா இறைவனும் நம்ம மறந்துடுவார் அப்படிங்கிறதான் உண்மை இதை நாம் பொதுவாக நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்பலை ஏனென்றால் ஐயன் வள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்கார் இறைவனுக்கு விருப்பம் வெறுப்பும் இல்லாதவர் அந்த விருப்பம் விருப்பம் இல்லாத இறைவனின் அடிகளை இடைவிடாது நினைப்பவருக்கு வள்ளுவர்தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு இடைவிடாது நினைப்பவருக்கு எவ்வகையிலும் எக்காலத்திலும் எவ்வித தீங்கும் நேராது அப்படிங்கிறது தான் அப்போ இடைவிடாது நினைக்கிறது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டு வள்ளுவர் சொல்கிறார் நாமும் அந்த இறைவனை இடைவிடாது நினைக்க வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ நன்றி இன்றைய நாள் இனிய நாளாக அகற்றும் மீண்டும் சந்திப்போம்